நேயர்களுக்கு வணக்கம் ஆராய்ச்சி மணி என்ற தலைப்பிலான இந்த புதிய பகுதி மேலும் வளர்ந்து சிலப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து இன்றைக்கி கொடுக்கற தலைப்பு கோபம் கோபம் எப்படி வருது ஏன் வருதுன்னு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க பிறவி குணோன்றாங்க சிலர் இயலாமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க சில மருத்துவம் இதுனா உடல் சார்ந்த ஏதாவது உபாதைகள் நாப்பது வயதுல தாண்டி இருக்கக்கூடிய மெனோபாச சந்திக்க கூடியவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு உடல் சார்ந்த குறுகளா சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க என்ன எத்தனை காரணங்கள் என்ன சொன்னாலும் கோபம் நமக்கு உதவாத ஒரு குணம் அதுல எந்த விதமான கிடையாது என்னோட வாழ்க்கையில நான் கோபப்படுவேன்னா ா இல்லையா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கோவப்படுவேன் சின்ன வயசுலயே எங்க அண்ணா எனக்கு சொல்லுவான் உன்னுடைய முதல் எதிரி உன்னுடைய முன்கோபந்தான் செல்வி அப்படின்னு எங்க அண்ணா என்ன அடிக்கடி சொல்லுவாங்க சரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் மாத்திக்கிட்டு கோவப்படுறத நான் குறைச்சிக்கிட்டு வந்தேன் சமீப காலமா என்ன ஏரியாம நானே கோபம் நல்லதில்லை அப்படின்னு சொல்ற நானே அதிகம் கோவப்பட ஆரம்பிச்சேன் குடும்பத்திலயும் சரி பணியிடங்கள்லயும் சரி இந்த மாதிரியான ஒரு ஏ மாணவர்கள் நான் ஒரு ஆசிரியரா இருக்கிற சில நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் கிட்ட நிறைய தவறுகள் எல்லாம் மன்னிச்சு திருத்தணும்னு நினைப்பேன் ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமா எனக்கு கோபம் வருது அதுக்கு காரணம் ஆயிரம் இருந்தாலும் அது நான் சரின்னு சொல்ல முடியாது அதனால கோபம் இல்லாம இருக்கணும் நம்ம சொல்றத கூட கோபப்படுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏழாமையாவும் இருக்கலாம் இப்ப பாரதியார் சொல்றாரு ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் நல்லது அப்படின்னு தேவைப்பான விஷயங்களுக்கு கோவப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கோபம் பட்டாலும் அந்த கோபத்தை குறைத்து கொண்டு மாற்று கருத்து இருக்கும் பொழுது கோபம் வருது அப்படின்னா கோபத்தை குறைச்சிக்கிட்டு அதை அவையார் சொன்ன மாதிரி நயமா சொன்னோம்னா நயம் பட உரைத்தோம் கோபம் கூட நல்ல ஒரு வெளிப்பாடாக இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பேர்கிட்ட கோபப்பட்டிருக்கேன் அந்த கோபத்தினால் நான் எனக்கிட்ட யாராவது கோபப்படும் போது எப்படி நான் மனசு வருத்தப்பட்டனோ அது மாதிரி அவங்களும் வருத்தப்பட்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் என்னால் எல்லா நேரத்திலையும் என் கோபத்துக்கான காரணமோ விளக்கமோ சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்போ கேட்க முடியலாம் இந்த சூழலில் அவங்க எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் நன்றி வணக்கம்